ால் காந்த பேரித்தம்பழங்களால் திறப்பார்கள்ழங்கள் இல்லை என்றால் தண்ணீரை சில முடக்குகள் குறித்து நோன்பை திறப்பார்கள் திருமிதி ஆறு ஒன்பது நான்கு இது ஹசன் என திருமதியுகிறார்கள்